வணக்கம் நன்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பொலிவியாவில் புரட்சி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அணு ஆற்றலிலான அணு சக்தியிலான மின்சாரம் முதல் முறையாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது ஐடஹோ மாநிலத்தில் இது 4 மின்குமிழிகளை எரிக்க பயன்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு காடிஃப் நகரம் வேல்ஸின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பனாமாவின் அரசு தலைவர் மேனவில் நொரேயேக்காவை பதவியிலிருந்து அகற்ற ஐக்கிய அமெரிக்கா தனது படைகளை பனாமாவுக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நேட்டோ போஸ்னியாவில் அமைதி காக்கும் பணியை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு போர்ச்சுக்கல் மக்காவு பகுதியை மக்கள் சீன குடியரசிடம் கையளித்தது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ராபர்ட் ஜே வான் டிகிராப் அமெரிக்க இயற்பியலாளர் வான் டீ கிராப் நிலை மின்னியற்றியை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கனகசபை சிவகுருநாதன் இலங்கை எழுத்தாளர் சமூக சேவையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அ இலங்கை தமிழ் ஆங்கில எழுத்தாளர் சமூக அரசியல் செயல்பாட்டாளர்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 ஈழத்து மெல்லிசை பாடகர் நாடகக் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு யுகேந்திரன் தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பார்வதி ஓமனக்குட்டன் இந்திய மலையாள நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹரிணி ரவி பின்னணி பாடகி பின்னணி குரல் வழங்குபவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர் எஸ் சுபலட்சுமி பெண்ணியவாதி சமூக சீர்திருத்தவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு சிறில் பொன்னம்பெருமை இலங்கை அறிவியலாளர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கா போரத்தினம் இலங்கை தமிழ் கல்வியாளர் அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் பிரெஞ்சு கயானா நாட்டில் அடிமை ஒழிப்பு தினம் என்று சர்வதேச மனித ஒருமைப்பாடு தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே